இது ஒாவில் பதிவு செய்யப்பட்டது யாவரும் பகிரக்கூடிய படைப்பாக்க பொது உரிமத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்து ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் முதல் பிரதமர் இவர் பண்டிட் நேரு பண்டிதர் நேரு என்றும் அழைக்க பெற்றார் இந்தியா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு ஆம் ஆண்டு ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை பெற்றபோது அதன் முதலாவது தலைமை அமைச்சராக பதவியேற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மே இருபத்தி ஏழு இல் காலமாகும் வரை இப்பதவியை வகித்து வந்தார் இந்திய சுதந்திர இயக்கத்தின் முன்னோடியான நேரு காங்கிரசு கட்சியினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு இல் இந்தியாவின் முதல் பொது தேர்தலில் வெற்றி பெற்றதும் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக பதவி ஏற்றார் அணி சேரா இயக்கத்தை உருவாக்கியவர்களில் ஒருவரான நேரு போருக்கு பின்னான காலத்தில் அனைத்து உலக அரசியலில் மிக முக்கிய நபரானார் உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் செல்வந்தரும் வழக்குரைஞருமான மோதிலால் நேருவுக்கும் சுவரூபர் ராணி அம்மையாருக்கும் மூத்த குழந்தையாக நேரு பிறந்தார் உருதுவில் ஜவஹர்லிலால் என்றால் சிகப்பு நகை என்று பொருள் இச்சொல்லிலிருந்து ஜவஹர்லால் என்ற பெயர் உருவானது காசுமீர பண்டிதர் என்ற பிராமண குலத்தில் குடும்பத்தார் காசுமீர கால்வாயை குறிக்கும் சொல் நிகர் மறுவி நேரு ஆயிற்று இராசகவுலின் பின் வந்தோருக்கு நேரு பட்டம் ஆகியது நேரு குடும்பம் பிரதான வீதியையும் சந்தடி நிறைந்த கடை தெருவையும் ஒட்டியிருந்த பழைய பகுதியான சவுக்கியில் முதலில் வசித்து மோதிலால் நேரு பல வருடங்களுக்கு முன்பாகவே அலகாபாத்திற்கு வந்து வழக்குரைஞர் தொழில் புரிந்தார் ராஜாக்கள் ஜமீன்தார்கள் மற்றும் பணக்காரர்களின் வழக்குகளை ஏற்று நடத்தியதால் பேரும் புகழுடன் நிதியும் அவரிடம் குவிந்தது எனவே மோதிலால் தனது இருப்பிடத்தை பணக்காரர்கள் வசிக்கும் பகுதிக்கு மாற்றிக்கொண்டால் ஆனந்தபவன் இந்திய தேசிய காங்கிரசால் நடத்தப்பட்ட உணர்ச்சி இந்திய தேசிய இயக்கத்தின் செயல் உறுப்பினராக இருந்தார் நேருவும் அவரின் இரு சகோதரிகளுமான விஜயலட்சுமி பண்டித்தும் கிருஷ்ணாவும் ஆனந்தபவன் என்ற பெரிய மாளிகையில் வளர்ந்து வந்தனர் அக்காலத்தில் இந்திய உயர் குடிமக்களால் அன்று அவசியமாக கருதப்பட்ட ஆங்கில நாகரிகத்துடன் வளர்க்கப்பட்டனர் மே இருபத்தி ஏழில் சிறியன சிந்தியாத நேருவின் நினைவு தினம் சிறப்பு பகிர்வு சீன தோற்றவராக காஷ்மீர் சிக்கலை தவறாக கையாண்டவராக இன்றைக்கு இந்தியாவின் பெரும்பாலான அவலங்களுக்கு காரணமானவராக காட்டப்படும் அவர் உண்மையில் எப்படிப்பட்டவர் நேருவை பற்றிய பல்வேறு உண்மையானவை ஜவஹர்லால் நேருவுக்கு இந்தி மொழி சமர்கிருதம் மற்றும் இந்திய கலைகள் கற்றுக் கொடுக்கப்பட்டன மோதிலால் நேரு இந்திய குடிமக்கள் சேவைக்கு தன் மகன் தகுதி பெற வேண்டும் அதற்காக அவரை இங்கிலாந்தில் உள்ள ஹார்ரோவிற்கு அனுப்பினார் ஜவஹர்லால் நேரு ஹார்ரோவில் விரும்பவில்லை அவர் பள்ளி பாடத்திட்டம் கடுமையாகவும் தங்குமிடத்தின் வீட்டிலிருந்து வெகு வந்ததை உணர்ந்தார் இருந்தாலும் பள்ளி படிப்பை முடித்ததும் கேம்பிரிச்சு பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வுகளை ஆயிரத்து இல் எழுதி திருநெட்டி கல்லூரி சென்று இயற்கை அறிவியல் படித்தார் நேரு அவருடைய திரைபோசில் இரண்டாவது இடம் பெற்று ஆயிரத்து இல் பட்டம் பெற்றார் சுதந்திர வெளிப்பாட்டிற்கு பெயர் பெற்ற அப்பல்கலைக்கழகம் வரிசையான பல பாடத்திட்டம் அல்லாத கலைகளில் பங்கு பெற ஊக்குவித்தது மற்றும் அவருடைய பொது உருவ அமைப்பாலும் முக்கிய தாக்கத்தை உண்டாக்கியதால் அனைவராலும் கவனிக்கப்பட்டார் ஆயிரத்து அக்டோபர் இன்னர் ல் சட்டம் பயில பதிவு செய்து கொண்டார் ஹாரோ மற்றும் கேம்பிரிட்ஜில் அவர் விரும்பியோ கவரப்பட்டோ சட்டம் பயிலவில்லை மாறாக தந்தை வேண்டுகோளுக்காக படித்தார் நேரு இறுதி தேர்வில் ஆயிரத்து இல் வெற்றி பெற்று இன்னர் டெம்பிள் ஆண்டு இறுதியில் சட்டத்துறைக்கு அழைக்கப்பட்டார் சட்ட பணி செய்ய விரைவில் இந்தியா திரும்பினார் கமலா கவுல் என்ற பதினாறு அகவை நிரம்பிய காசுமீரி பிராமண பெண்ணை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு பிப்ரவரி ஏழு இல் மணந்தார் அவர்களுக்கு திருமணம் ஆன அடுத்த ஆண்டில் இந்திரா பிரியதர்ஷினி என்ற மகள் பிறந்தாள் பின்னாளில் அவர் ஃபெரோசு காந்தியை மனம் புரிந்ததால் இந்திரா காந்தி என்றழைக்கப்பட்டார் கமலா நேருவும் சுதந்திர இயக்கத்தில் செயல்பட்டார் ஆனால் ஆயிரத்து இல் இறந்தார் அதன்பின் நேரு கடைசி வரை தனியாகவே வாழ்ந்தார் இருந்தாலும் பின்னாளில் ஆயிரத்து இன் வயசிலாயான இலூயி மவுண்ட்பேட்டனின் மனைவி எட்வினா மவுண்ட்பேட்டன் உடன் நெருங்கிய தொடர்பு இருந்ததாக கருத்துகள் உண்டு அவரின் கடைசி காலத்தில் தன் மகளோடும் உடன் பிறந்தாள் விசயலட்சுமி பண்டிதையருடனும் வாழ்ந்தார் ஆயிரத்து இல் லக்னோவில் நடந்த காங்கிரசு கூட்டத்தில் தந்தையுடன் சென்று காந்தியடிகளை சந்தித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது இல் ஜாலியன்வா லாபாக்கில் ஆயுதம் ஏதுமின்றி கூட்டத்தில் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த ஆண்கள் பெண்கள் குழந்தைகளை ஆங்கிலேய அரசு கொன்று குவித்தது இந்நிகழ்வே நேருவை காங்கிரசு கட்சியில் தன்னை அதிகம் ஈடுபடுத்திக் காரணமாக இருந்தது நேரு விரைவாக காந்தியின் நம்பிக்கைக்குரியவர்களில் ஒருவரானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து காந்தி நடத்திய ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கெடுத்ததற்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி முதல் முறையாக சிறைக்கு சென்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டு விடுவிக்கப்பட்டார் அவருடைய போராட்டம் சத்தியாகிரக முறையில் இருந்தாலும் அவர் வாழ்நாளில் ஒன்பது வருடங்கள் சிறையில் கழிக்க வேண்டி வந்தது சிறையில் இருந்த நாட்களில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நேரு உலக வரலாற்றின் காட்சிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து சுயசரிதை மற்றும் இந்தியாவின் கண்டுபிடிப்பு ஆகிய நூல்களை எழுதினார் இந்த படைப்புகள் ஒரு எழுத்தாளராக அவருக்கு பெருமை சேர்த்ததோடல்லாமல் இந்திய சுதந்திர இயக்கத்தில் அவருடைய நற்பெயரை வளர்த்தது முதன் முதலில் இந்திய தேசிய காங்கிரஸை காந்தியின் வழிகாட்டலில் ஆயிரத்து லாகூர் நிகழ்ச்சியில் தலைமை ஏற்று நடத்தினார் ஜவஹர்லால் நேரு இளம் வயதிலேயே மகாத்மா காந்தியின் வழிகாட்டுதலின் கீழ் காங்கிரசின் இடதுசாரி தலைவரானார் நேரு துடிப்புமிக்க ஆங்கில அரசின் பிடியிலிருந்து முழுமையான சுதந்திரத்தை பிரகடனப்படுத்தினார் ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு புது டில்லியில் சுதந்திர இந்தியாவின் கொடியை தனி சிறப்பு நேருவுக்கு கொடுக்கப்பட்டது பாராளுமன்ற ஜனநாயகம் உலகியல்வாதம் ஏழைகள் தாழ்த்தப்பட்டவர்கள் பற்றிய அக்கறை போன்றவற்றில் இருந்த உண்மைகள் அவரை வழிநடத்தி இன்று வரை இந்தியாவில் தாக்கத்தை கூடிய வலிமையான திட்டங்களை உருவாக்க செய்தனவாக அடையாளம் காணப்பட்டுள்ளன அவை சமூக தொடக்கத்திற்கான அவருடைய உலக கண்ணோட்டத்தை பிரதிபலிக்கின்றன சுதந்திர இந்தியாவின் பழமையையும் அமைப்பையும் செதுக்க அவருடைய நீண்டகால பதவி ஒரு கருவியாக பயன்பட்டது சில சமயங்களில் இவரை நவீன இந்தியாவின் சிற்பி என்று குறிப்பிடுவதுண்டு இவருடைய மகள் இந்திரா காந்தி மற்றும் பேரன் ராஜீவ் காந்தியும் இந்தியாவின் பிரதம மந்திரிகளாக இருந்திருக்கிறார்கள் நேரு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கெடுத்ததற்காக ஆயிரத்து ஆண்டு சூன் மாதம் பதினைந்தும் தேதி கைது செய்யப்பட்டார் அதிகாரத்தை மாற்றி தரும் திட்டத்துடன் இங்கிலாந்து அமைச்சரக தூதுக்குழு வந்ததால் நேருவும் அவரின் சகாக்களும் விடுவிக்கப்பட்டனர் நேரு இடைக்கால அரசாங்கத்தை தலைமையேற்று நடத்தி செல்லும் போது மத வன்முறை அரசியல் சீரழிவு மற்றும் எதிர்கட்சியான முகமது அலி ஜின்னா தலைமையிலான முஸ்லீம் லீக் முஸ்லிம்களுக்காக பாகிஸ்தான் என்ற தனி நாடு கோரியது ஆகியவற்றால் உண்டான கலவரங்கள் நேருவின் ஆற்றலை முடக்கின சமாதான முயற்சிகள் தோல்வியில் முடிந்ததால் நேரு தயக்கத்துடன் வேறு வழியின்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு ஜூன் மூன்று இல் இங்கிலாந்து வெளியிட்ட திட்டத்தின்படி இந்தியாவின் பிரிவினைக்கு ஆதரவளித்தார் இந்தியாவின் முதல் பிரதம மந்திரியாக பதினைந்து ஆகஸ்ட் பதவி ஏற்று அவர் தொடக்க உரையாக விதியுடன் ஒரு போராட்டம் என்ற தலைப்பில் உரையாற்றினார் பல வருடங்களுக்கு முன்னால் நாம் விதியுடன் போராடினோம் இப்போது நாம் செய்த சத்தியத்தை செயலாக்கும் நேரம் முழுவதுமாக இல்லாவிட்டாலும் அல்லது முழு அளவில் இல்லாவிட்டாலும் மிக அவசியமாக வந்துவிட்டது நடுநிசி நேரத்தில் உலகம் உறங்கும் போது இந்தியா சுதந்திரத்துடன் உயிர்ப்புடன் விழிக்கும் சரித்திரத்தில் மிக அரிதான சமயம் வரும் அப்போது ஒரு சகாப்தம் முடியும் போது மற்றும் தேசத்தின் ஆத்மா கொடுமைப்பட்டது முடிவதை தேடும் போது பழையனவற்றிலிருந்து நாம் புதியவற்றிற்காக வர வேண்டும் புனிதமான நேரத்தில் இந்தியாவின் இந்தியாவிற்கும் அதன் மக்களுக்கும் சேவை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று நாம் பிரமாணம் செய்து கொள்வோம் இந்த காலகட்டம் ஆழமான சமுதாய வன்முறை குறிப்பிடப்பட்டது இந்த வன்முறை பஞ்சாப் மாகாணம் டில்லி வங்காளம் மற்றும் இந்தியாவின் பிற பகுதிகளையும் ஆக்கிரமித்திருந்தது நேரு பாகிஸ்தானிய தலைவர்களுடன் பாதிக்கப்பட்ட அகதிகளின் கோபத்தை தனித்து அமைதியை உண்டாக்கி உற்சாகப்படுத்த எல்லா இடங்களுக்கும் பயணம் செய்தார் நேரு மோம்லானா ஆசாத் மற்றும் பிற முஸ்லிம் தலைவர்களுடன் சேர்ந்து முஸ்லிம்களை பாதுகாத்து அவர்களை இந்தியாவிலேயே இருக்கும்படி உற்சாகப்படுத்தினார் அந்த நேரத்து வன்முறை அவரை மிகவும் பாதித்ததால் எல்லாவற்றையும் இவற்றை நிறுத்த ஆணையிட்டார் ஐக்கிய நாடுகள் அவையும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இந்திய பாகிஸ்தான் போரை நிறுத்த சொன்னது சமுதாய கலவரங்களுக்காக பயந்த நேரு ஐதராபாத் மாநிலத்தை சேர்க்க ஆதரவு அளிக்க தயங்கினார் சுதந்திரத்திற்கு பின்னர் வந்த ஆண்டுகளில் நேரு அவரின் சொந்த விவகாரங்களை பார்த்துக் அவரை கவனித்துக் கொள்ளவும் அடிக்கடி மகள் இந்திராவையே நாடினார் ஆயிரத்து இல் நடந்த தேர்தலில் நேருவின் தலைமையின் கீழ் காங்கிரசு பெருமலவில் வெற்றி பெற்றது நேருவை கவனிப்பதற்காக இந்திரா அவருடைய அதிகாரப்பூர்வமான வீட்டிற்கு குடிபெயர்ந்தார் நேரு நவீன புதுப்பிக்கப்பட்ட இந்திய முறைப்படியான மாநில திட்டம் மற்றும் பொருளாதாரத்தின் மேல் கட்டுப்பாடு ஆகியவற்றை அறிமுகப்படுத்த ஆயத்தமானார் இந்தியாவின் திட்டக்குழுவை உருவாக்கி முதல் ஐந்தாண்டு திட்டத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்று இல்லை வரைந்தார் அது அரசாங்கத்தின் தொழிற்சாலைகளின் முதலீடு மற்றும் விவசாயத்தை வரையறுத்தது தொழில்களை அதிகப்படுத்துதல் வருமான வரிகள் மூலம் கலப்பு பொருளாதாரத்தை உருவாக்கி அதன் மூலம் பொதுமக்கள் நன்மைக்கு சேவை செய்யும் சில நுணுக்கமான தொழிற்சாலைகளான சுரங்கம் மின்சாரம் மற்றும் கனரக இயந்திரங்கள் தொழிற்சாலைகள் தனியாரிடம் போவதை தடுத்து அரசாங்கமே நடத்திட்டமிட்டார் நேரு நில மறு பங்கீட்டை முதன்மைப்படுத்தினார் விவசாய கிணறுகள் அணைகள் கட்டும் திட்டத்தை அமல்படுத்தினார் மேலும் விவசாய உற்பத்தியை பெருக்க உரங்கள் உபயோகிக்கும் தொடர்ச்சியான சமுதாய முன்னேற்ற திட்டங்களை குடிசை தொழில்களை பரப்பும் நோக்கத்துடன் செயல்படுத்தினார் பெரிய அணைகளை இந்தியாவின் புதுக்கோவில்கள் என்று அழைத்தார் கட்ட ஊக்கப்படுத்தியதோடு அல்லாமல் விவசாயம் நீர் மின்சாரம் ஆகியவற்றை பெரிதும் ஆதரித்தார் அணுகாற்றலில் இந்தியா சிறக்கவும் திட்டங்களை செயல்படுத்தினார் பிரதமர் மந்திரியாக நேரு பதவி வகுத்த காலத்தில் பெரும்பாலான காலங்களில் விவசாய உற்பத்தி அதிகரித்தும் முன்னேறி இருந்தும் கூட இந்தியா தொடர்ந்து மிகவும் மோசமான உணவு பற்ற சந்திக்க வேண்டி நேருவின் தொழிற்சாலை கொள்கைகள் தொழிற்சாலை கொள்கை தீர்வு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறு மாறுபட்ட உற்பத்திகள் மற்றும் கனரக இயந்திரங்கள் வளர்ச்சியை ஊக்குவித்தது இருப்பினும் மாநில திட்டம் கட்டுப்பாடுகள் மற்றும் ஒழுங்குபடுத்துதல ஆகியவற்றினால் உற்பத்தி தரம் மற்றும் இலாபம் முடங்க தொடங்கின இந்திய பொருளாதாரம் ஆண்டுக்கு இரண்டு ஐந்து சதவீதம் என்ற நிலையான வளர்ச்சி தரத்தை எட்டினாலும் கடுமையான வேலையில்லா திண்டாட்டம் பரவலான வறுமை மக்களை தொடர்ந்து ஆட்டிப்படைத்தது இந்தியாவின் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களின் கல்வியை மேம்படுத்துவதில்தான் இந்தியாவின் எதிர்கால முன்னேற்றம் இருக்கிறது என்று நம்பி அதன் அவசியத்தை உணர்ந்து நேரு அதில் மிகவும் அக்கறை காட்டினார் அவரது அரசாங்கம் உயர்கல்வி நிறுவனங்களை அமைத்து கவனித்து வந்தது அனைத்திந்திய மருத்துவ அறிவியல் கழகம் இந்திய தொழில்நுட்ப கழகங்கள் இந்திய மேலாண்மை கழகங்கள் தேசிய தொழில்நுட்ப கழகங்கள் ஆகியவை அவற்றுள் சில நேரு தன் ஐந்தாண்டு திட்டத்தில் குழந்தைகளுக்கு பால் மற்றும் மதிய உணவு அளிக்கும் திட்டத்தையும் அமலாக்கினார் கட்டாய தொடக்க கல்வி தரப்பட உத்தரவாதம் அளித்து ஆயிரக்கணக்கான பள்ளிகளை கட்டினார் இந்திய நாடாளுமன்றம் நேருவின் அறிவுரைப்படி இந்து மத சட்டத்தில் ஜாதி வேறுபாடுகளை குற்றமாக பாவித்தல் பெண்களுக்கான சமூக சுதந்திரம் மற்றும் சட்ட உரிமைகளை அதிகப்படுத்துதல் போன்ற மாற்றங்களை உருவாக்கியது பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் மலைசாதியினர் அனுபவித்த சமூக ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் மேல்நிலையில் உள்ளவர்களுடன் அவர்கள் போட்டியிடும் ஏற்படும் குறைபாடுகளை களையும் வகையில் அரசாங்க பணிகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் அவர்களுக்காக இட ஏற்படுத்தினார் மதச்சார்பின்மை மத நல்லிணக்கம் போன்றவற்றை ஆதரித்த நேரு அரசியல் சிறுபான்மையினர் பங்கு பெறச் செய்தார் ஆங்கில ஆளுமையிலிருந்து சுதந்திரம் பெற்ற ஆரம்ப காலங்களில் புதிய ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு வரை வழி அமெரிக்காவும் சோவியத் ரஷ்யாவும் தங்களுக்குள் நடந்த பணிப்போரின் போது இந்தியாவை தங்களுடன் சேர்த்துக் இரண்டு நாடுகளும் போட்டியிட்டன ஆயிரத்து இல் காஷ்மீரில் முக்கிய நாடுகளின் ஆணையால் ஒரு மாநாடு நடத்துவதாக உறுதி அளித்திருந்தாலும் ஐக்கிய நாடுகளின் பேரில் வளர்ந்த அதிகமான, ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று இல் மாநாடு நடத்துவதை கைவிட்டார் ஆதரித்த காஷ்மீரி அரசியல்வாதி ஷேக் அப்துல்லா பிரிவினையை தூண்டும் நோக்கத்துடன் செயல்பட்டதாக இப்போது சந்தேகித்து அவரை கைது செய்ய ஆணையிட்டார் அவருக்கு பதிலாக பக்ஷி குலாம் முகமது இடம்பெற்றார் உலக பார்வையில் நேரு சமாதானப்படுத்துவதில் மன்னர் மற்றும் ஐக்கிய நாடுகளின் வலுவான ஆதரவாளர் கூட்டுச்சேரா கொள்கை மற்றும் கூட்டுச்சேரா இயக்கத்தை உருவாக்கி முறைப்படுத்திய நாடுகளுக்கு முன்னோடியாக இருந்து பகைமை நாடுகளான அமெரிக்காவும் ரஷ்யாவும் நடுநிலை வகிக்க முனைந்தார் இயக்கம் தோற்றுவித்த மக்கள் குடியரசான சீனாவை அடையாளம் கண்டுகொண்டு நிறைய வட தேசங்கள் தொடர்ந்து சீனாவுடன் நல்லுறவு கொண்டிருந்தன நேரு சீனாவை முக்கிய நாடுகளுடன் சேர்த்துக் கொள்ள வாதாடினார் மற்றும் கொரியர்களுடனான சண்டையில் சீனர்களை ஆத்திரக்காரர்கள் என்று பிரகடனப்படுத்துவதை நேரு மறுத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து திபெத் ஊடுருவியும் அதனுடன் சுமூகமான உறவை ஏற்படுத்த வழிவகுத்தார் கம்யூனிச நாடுகளுக்கும் மேற்கத்திய தேசங்களுக்கும் இடையில் தளர்த்தி பிளவை சரி கட்ட நம்பிக்கையுடன் தூதுவர் போல் செயல்பட்டார் மிதவாத கொள்கை மற்றும் சீனாவின் மீது இருந்த நம்பிக்கையும் திபெத்தை ஒட்டியிருந்த அக்சாய் சின்ன காஷ்மீரிலிருந்து தன்னுடன் இணைத்து கொண்டது சீன இந்திய போருக்கு வழிவகுத்தது அணு ஆயுத பயங்கரத்தையும் மிரட்டல்களையும் மற்றும் உலக துன்பத்தையும் தணிக்க நேருவின் கடின முயற்சி பலராலும் ஆதரிக்கப்பட்டது அணு ஆயுதங்களால் மனித சமுதாயத்திற்கு உண்டாகும் விளைவுகளை பற்றிய அவரது முதல் ஆராய்ச்சி மற்றும் அவரால் பயங்கரமான அழிவு இயந்திரங்கள் என்று கூறப்பட்டவைகளை ஒழிக்க அயராது பிரச்சாரம் செய்தார் அணு ஆயுதங்களை அவர் ஆதரிக்காததற்கு அவரிடம் பல காரணங்கள் இருந்தன இந்த அணு ஆயுத போட்டி இராணுவத்தையும் தாண்டி தன் சொந்த நாட்டை போல் மற்ற நாடுகளையும் வளர்ச்சி குறைவானதாக்கிவிடும் என்று நேரு கருதினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இங்கிலாந்து பிரான்ஸ் மற்றும் இஸ்ரேல் சேர்ந்து சசூயஸ் கால்வாயை ஊடுருவியதை விமர்சித்தார் சந்தேகமும் நம்பிக்கையின்மையும் இருந்தும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் குளிர்ந்த உறவை கண்டு சந்தேகம் ஏற்பட்டதால் சோவியத் யூனியனை ஆதரிக்க வேண்டியதாயிற்று இங்கிலாந்து மற்றும் உலக வங்கியின் நடுநிலையால் நேரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது இல் இந்த தண்ணீர் உடன்படிக்கையில் பாகிஸ்தான் ஆட்சியாளர் ஆயுர் கானுடன் கையெழுத்திட்டார் இது பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள முக்கிய நதிகளின் வளங்களை பங்கு போட்டுக் நடந்த நீண்ட நாள் வழக்குகளை தீர்ப்பதற்காக கையெழுத்திடப்பட்டது தேர்தலில் நேரு காங்கிரசை மிகப்பெரிய வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார் ஆனாலும் அவருடைய அரசு விமர்சனங்களை எதிர்கொண்டது உள்கட்சி ஊழல்கள் மற்றும் சுரண்டல்களால் வெறுத்து போன நேரு பதவியை துறக்க நினைத்தாலும் தொடர்ந்து சேவை செய்தார் ஆயிரத்து இல் தனது மகள் இந்திரா காங்கிரசு தலைவரானதும் அதிக விமரிசனங்கள் எழுந்தன நேரு மக்களாட்சிக்கு புறம்பானது என்று கூறி தன் கட்சியில் இந்திராவின் பதவியை மறுத்தார் இந்திராவே கொள்கை விஷயத்தில் தன் தந்தையுடன் மிகுந்த கசப்புணர்வுடன் இருந்தார் குறிப்பாக காங்கிரசு காரிய கமிட்டி கேரளா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அரசை நீக்கியது நேரு தொடர்ந்து மகளின் பாராளுமன்ற பழமையை மதிக்காதது மற்றும் தூக்கி எரிவது போல் நடப்பது போன்றவற்றால் தர்மசங்கடத்திற்கு உள்ளானார் தன் தந்தையின் பெயரால் இல்லாமல் தன் சொந்த அடையாளத்துடன் இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் இந்திரா செயல்பட்டது மிகுந்த மன அவருக்கு ஏற்படுத்தியது திபெத்தின் மீதான ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்கு சீன இந்திய உடன்படிக்கையில் பஞ்சசீல கொள்கைகள் அடிப்படையாக இருந்தாலும் பின்னர் நேருவின் வெளியுறவு கொள்கை எல்லை சண்டையினால் மற்றும் தலாய்லாமாவுக்கு அடைக்கலம் தர முடிவு செய்து அனுமதி அளித்தது இவையெல்லாம் சீனாவின் எதிர்ப்பை அதிகப்படுத்தியதால் சிரமப்பட்டது பல வருடங்கள் தொடர்ந்து சமாதானம் பேசியும் தோல்வியடைந்ததால் நேரு ஆயிரத்து இல் போர்த்துக்களிலிருந்து கோவாவை இணைத்துக் கொள்ள இந்திய ராணுவத்திற்கு அனுமதி அளித்தார் கோவா விடுதலை மூலம் அவரது புகழ் அதிகரித்தாலும் இராணுவ நடவடிக்கை மேற்கொண்டதற்காக அவருக்கு கண்டனங்களும் அதிகரித்தன நேரு ஆயிரத்து இல் நடந்த தேர்தலில் குறைந்த ஆதரவுடன் காங்கிரஸை வெற்றி பாதைக்கு இட்டுச் சென்றார் எதிர்கட்சிகளான இடது சாரி பாரதிய ஜனசங்கம் சுதந்திர கட்சி சமூகவாதி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போன்றவைகள் நன்கு பரிமளித்தன ஒரு சில மாதங்களில் சீனா உடனான எல்லை தகராறு வெளிப்படையான சண்டையானது முன்னாள் ஏகாதிபத்தியத்தினால் பாதிக்கப்பட்டவைகள் ஆதலால் சொல் இந்தி சைனி பாய் பாய் என்றால் இந்தியர்களும் சீனர்களும் சகோதரர்கள் என்று கூறப்பட்டது போல் இருவரும் ஒரு உறுதித்தன்மையை பங்கிட்டுக் கொண்டதாக நேரு ஊகித்தார் வளரும் நாடுகளுக்கு மத்தியில் சகோதரத்துவம் மற்றும் உறுதித்தன்மை போன்ற நல்ல நெறிகளுக்கு தன்னை அர்ப்பணித்தார் நேரு ஒரு பொது உடைமை நாடு தன்னை போன்ற இன்னொரு நாட்டை தாக்கும் என்பதை நம்பவில்லை மற்றும் ஒவ்வொரு நிகழ்வின் போதும் அவர் உடைக்க முடியாத பணிபடர்ந்த இமாலய சுவருக்கு பின்னால் பாதுகாப்பாக உணர்ந்தார் இந்த இரண்டும் சீனாவின் உள்நோக்கங்களையும் மற்றும் இராணுவ சக்தியையும் நேரு மிக தவறாக கணக்கிட்டதை நிரூபித்தன பின் அறிக்கைகள் சீனா சண்டையிட்ட இடங்களை ஆக்கிரமித்து விடக்கூடாது என்ற நேருவின் எண்ணத்தை சுருக்கமாக நினைவில் நிற்கக்கூடிய ஒரு வரியில் தெரிவிக்கின்றன அது இராணுவத்திடம் அவர்களை வெளியே தூக்கி எறியுங்கள் என்று கூறியதுதான் சீனா அதிரடியாக தன் தாக்குதலை தொடங்கியது சில நாட்களில் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியில் சீனா ஊடுருவி இந்திய இராணுவத்தின் பலகீனத்தை வெளிச்சம் போட்டு காட்டி சீன சக்திகள் அஸ்ஸாம் வரை சென்று விட்டன அவருடைய அரசு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மீது போதுமான கவனம் செலுத்தவில்லை என்று அதிக அளவில் விமர்சிக்கப்பட்டது இதனால் நிர்பந்தத்தின் பேரில் பாதுகாப்பு அமைச்சரான கிருஷ்ண மேனனை பதவியிலிருந்து நீக்கி அமெரிக்க இராணுவ உதவியை நாடினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று நேருவின் ஆரோக்கியம் குறைந்து வந்ததால் மாத கணக்கில் அவர் காஷ்மீரில் கட்டாய ஓய்வுக்காக தங்க வேண்டி வந்தது சில வரலாற்றாளர்கள் இதை சீன ஊடுருவலிலிருந்து தப்பிக்க நடத்தப்பட்ட நாடகமாக கதை கட்டி எழுதியதை நேரு நம்பிக்கைக்கு இழைக்கப்பட்ட துரோகமாக கருதினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு இல் திரும்பியதும் நேரு பக்கவாதத்தாலும் மாரடைப்பாலும் அவதிப்பட்டார் அவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்கு இருபத்தி ஏழு மே அதிகாலை சேர்ந்தார் அவர் இந்து சடங்குகள் முறைப்படி யமுனை நதிக்கரையில் உள்ள சாந்திவனத்தில் தகணம் செய்யப்பட்டது டில்லி தெருக்களில் இருந்தும் மயானத்தில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர் இந்தியாவின் முதல் பிரதம மந்திரி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சராக நேரு மிக சக்தி வாய்ந்த வெளிநாட்டு கொள்கையுடன் நவீன இந்திய அரசாங்கத்தை மற்றும் அரசியல் கலாச்சாரத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகித்தார் கிராமத்தின் மூலை முடுக்குகளில் இருந்த குழந்தைகளை அகில ஆரம்ப கல்வி சென்றடைய அவர் உருவாக்கிய முறையால் வெகுவாக பாராட்டப்பட்டார் நேருவின் கல்வி திட்டங்கள் உலகத்தரம் வாய்ந்த கல்வி நிறுவனங்கள் உருவாகி வளர்ச்சியடைய காரணமானதால் பாராட்டு பெற்றது அத்தகைய நிறுவனங்கள் அனைத்திந்திய மருத்துவ அறிவியல் கழகம் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி நிலையம் அகில இந்திய நிர்வாக கல்வி நிலையம் ஆகியவை இந்திய பாரம்பரிய மக்கள் கூட்டத்திற்கு சிறுபான்மை மக்கள் பெண்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட ஆதிவாசிகள் ஆகியோருக்கு சரிசமமான சந்தர்ப்பங்கள் மற்றும் உரிமைகள் கிடைக்க தொலைநோக்கோடு பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏற்படுத்தியதற்காக பெருமைப்படுத்தப்பட்டார் பெண்கள் மற்றும் தாழ்ந்த பிரிவை சேர்ந்தவர்களுக்கு எதிராக நடந்து கொள்வது போன்றவற்றிற்கு முடிவு கட்டும் வகையில் மாநில அரசுகளை கடுமையாக உளைக்க தூண்டி மிகவும் அக்கறை காட்டினார் அவர் வாழ்நாளில் இதில் மிக குறைந்த வெற்றியே பெற்றார் பிராந்திய வேறுபாடுகளை பாராட்டினாலும் நேருவின் தோல்வியடையாத தேசியவாத உறுதி இருப்பினும் இந்தியர்களுக்கு இடையில் ஒற்றுமையை உறுதிப்படுத்தக்கூடிய திட்டங்களை வகுத்தார் இங்கிலாந்து விலகி சென்றவின் சுதந்திரத்திற்கு முன்னாள் இருந்த வேறுபாடுகள் தலை தூக்கின பொதுக்குழுவின் கீழ் மாகாண தலைவர்கள் தங்களை ஒருவருக்கொருவர் கூட்டாளிகளாக கூற விரும்பவில்லை என்பதை முக்கியமாக குறிப்பிட்டு நிரூபித்தது மாறுபட்ட கலாச்சாரம் மற்றும் மொழி இரண்டும் புதிய தேசத்தின் ஒற்றுமைக்கு அச்சுறுத்தலாக இருந்த நேரத்தில் நேரு தேசிய புத்தக அறக்கட்டளை மற்றும் தேசிய இலக்கிய கழகம் உருவாக்கி மொழிகளுக்கு இடையே மொழி மாற்றம் செய்யும் மற்றும் ஒரு ராஜ்யத்திலிருந்து பொருள்களை வேறு ராஜ்யங்களுக்கு மாற்றல் செய்வது ஆகிய திட்டங்களை வகுத்து ஒரே இலக்கிய இந்தியாவாக வளர்க்க நினைத்தார் நேரு ஒன்று சேர் அல்லது அழி என்று எச்சரித்தார் அவருடைய வாழ்நாளில் இந்தியாவில் நல்ல தகுதியை அனுபவித்தார் மற்றும் உலகம் முழுவதும் அனைவராலும் அவருடைய நல்ல நெறிகளுக்காகவும் உயர்ந்த மனித பண்புக்காகவும் புகழப்பட்டார் அவரின் பிறந்த நாள் நவம்பர் இந்தியா முழுவதும் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது அவர் வாழ்நாள் முழுவதும் குழந்தைகள் மற்றும் இளையவர்களின் நலம் கல்வி மற்றும் வளர்ச்சிக்காக அக்கறையுடன் பாடுபட்டதை நினைவுபடுத்தும் வகையில் கொண்டாடப்படுகிறது இந்திய குழந்தைகள் அவரை சாச்சா நேரு அல்லது மாமா நேரு என்றே இன்று நினைவு வைத்துள்ளனர் காங்கிரசு கட்சியின் புகழ்பெற்ற அடையாளமாக அவருடைய நினைவை அடிக்கடி கொண்டாடுகிறது காங்கிரசு தலைவர்களும் மற்றவர்கள் பலரும் அவருடைய ஆடைகள் அணியும் முறையை குறிப்பாக காந்தி குல்லாவை விருப்பமாக அணிய நேருவின் திட்டங்களும் மற்றும் கொள்கைகளும் காங்கிரசு கட்சியின் கொள்கைகளையும் மற்றும் முக்கிய அரசியல் தத்துவங்களையும் வடிவமைத்தது அவருடைய உணர்ச்சி மயமான பந்தம் பின்னாளில் அவர் மகள் இந்திரா தேசிய அரசாங்கம் மற்றும் காங்கிரசு கட்சியின் தலைவராக கருவியாய் செயல்பட்டார் நேருவின் வாழ்க்கையை பற்றி குறும்படங்கள் எடுக்கப்பட்டன ஆயிரத்து தொலைக்காட்சி தொடரான பாரத் ஏக கோஜ் ஆஃப் இந்தியா என்ற அவரது நூலை தழுவியது மற்றும் இரண்டாயிரத்து ஏழு இல் ராஜின் இறுதி நாட்கள் என்ற தொலைக்காட்சி படம் கேட்டன் மேத்தாவின் சர்தார் திரைப்படம் இதில் பெஞ்சமின் கிலானி நேருவாக நடித்தார் நேருவின் சொந்த விருப்பமான ஷெர்வானி அணிவது வட இந்தியாவில் இன்றும் ஒரு விழா உடையாக சீருடையாக கருதப்படுகிறது அதோடல்லாமல் அவருடைய தனி உடை அலங்காரத்திற்காக ஒரு வகைக்குல்லா மற்றும் நேரு சட்டை என அவர் பெயர் வழங்கப்பட்டுள்ளது இந்தியா முழுவதும் நிறைய பொது நிறுவனங்கள் மற்றும் நினைவகங்கள் நேருவின் நினைவிற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இந்தியாவின் பெருமை வாய்ந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்று மும்பை நகரத்தின் அருகில் உள்ள ஜவஹர்லால் நேரு துறைமுகம் டில்லியில் நேருவின் வசிப்பிடம் நேரு நினைவுக்கூடம் மற்றும் நூலகமாக பாதுகாக்கப்பட்டுள்ளது நேரு குடும்பத்தாரின் ஆனந்த பவன் மற்றும் சுராஜ் பவன் ஆகியவைகளும் நேரு மற்றும் அவர் குடும்பத்தாரின் சட்டபூர்வமான நினைவகமாக இருக்கிறது நேரு சிறந்த ஆங்கில எழுத்தாளராக திகழ்ந்தார் அவர் எழுதிய நூல்கள் தி டிஸ்கவரி ஆஃப் இந்தியா ஹிஸ்டரி அவருடைய சுயசரிதை மற்றும் ஜவஹர்லால் நேரு நேஷனல் என்ற பத்திரிகையை ஆயிரத்து ஆம் ஆண்டு துவங்கினார் அப்பத்திரிகை இரண்டாயிரத்து ஆம் ஆண்டு மூடப்பட்டது